அப்து வராசூலு அம்மாபாத் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இன்றைய மார்க்க உரையில் நல்ல செய்தி சொல்லல் நபி வழியாகும் என்கின்ற ஒரு தலைப்பு அந்த தலைப்பில் நான் இந்த இடத்திலே ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே அதெல்லாவற்றுக்கு முன்னால் ஒரு முக்கிய ஒரு செய்தியை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அது என்ன செய்தி அப்படி என்று சொன்னால் எங்களது அடிப்படை அல் குர்ஆானும் சுண்ணாவும் நாம் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் அது எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட அழுத்தங்களுக்கு கீழ் வாழ்ந்தாலும் எமது அடிப்படை குர்ஆனும் சுண்ணாவும் மட்டும்தான் இந்த உலகத்திலே இந்த குர்ஹானும் சுண்ணாவும் ஒரு சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதைப் போன்று வேறொன்றும் எங்களை ஒற்றுமைப்படுத்திவிட முடியாது யாரெல்லாம் இந்த குர்ஹான் சுன்னாவை இஹ்லாஸாக புரிந்து இஹ்லாஸாக நடைமுறைப்படுத்தி அதற்கென வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் என்னதான் கருத்து முரம்பாடுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த குர்ஹான் சுன்னா என்கின்ற இணைப்பு எங்களை இணைத்துவிடும் குர்ஹான் சுன்னாவை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அல்லது குரான் சுன்னாவை ஓரளவு புறக்கணித்துவிட்டு எந்த ஒரு ஒற்றுமையை நாம பேசினாலும் அது ஒரு நாளும் உண்மையான ஒற்றுமையாக அல்லது சோதனைகளின் பொழுது தாக்குப்பிடிக்கின்ற ஒற்றுமையாக அது இருக்காது அதுதான் இயல்பு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த இடத்தில ஒரு செய்தியை நான் பகிரங்கமாக உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் சம்சுத்தீன் காசிமி அவர்களுடைய வருகை சம்பந்தமாக ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே சம்சுத்தின் காசிமி அவர்கள் அவருடைய இணையதளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவரது ஆய்வுகளையும் அவருடைய மார்க்க தீர்ப்புகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மார்க்கத்தில் எப்படியெல்லாம் விளையாடுகிறார் மார்க்கத்தில் எப்படியெல்லாம் வெட்டி ஒட்டுகிறார் மார்க்கத்தில் எப்படியெல்லாம் கூட்டல் குறைத்தல் செய்கிறார் எப்படி மார்க்கத்துடைய பேரால் மக்களுக்கு மத்தியில் தவறான செய்திகளை தான் இருக்கும் மக்கா மசிதை மையமாக வைத்து முன்வைக்கிறார் என்பதை எல்லாம் ஒருவர் ஒரு வருடம் இரண்டு வருடம் தொடர்ந்து அவரது உரைகளை பார்த்து வந்தால் புரிந்துவிடும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பார்க்காமல் தொடர்ந்து ஒருவர் பார்த்து வந்தார் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறார் என்பதை புரிந்துவிடும் நான் என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது நான் அது சம்பந்தமாக பதில் சொல்லியிருந்தேன் அந்த பதில் என்பது அவரது சொந்த வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற பதில் அல்ல எனக்கு ஒரு சொந்த வாழ்க்கை உண்டு உங்களுக்கு அறிஞர்களுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு படித்தவரை விட ஒரு சாதாரண பாமர மகன் சிறந்த ஒரு மனிதராக இருக்க வாய்ப்பு சாதாரணமாக மார்க்க அறிவு கற்காத ஒருவர் ஒரு சிறந்த ஒரு மனிதராக வாழ வாய்ப்பு படித்து மார்க்கம் படித்த ஒருவர் அவர் படித்தவரா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவில் அவரது வாழ்க்கை இருக்கவும் வாய்ப்பு கிடையாது முன்னால் தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடமாக இருக்கிறது என்றால் குரானும் செய்திதான் பேசும் யாராவது மார்க்கத்துடைய பெயரால் எவரது சொந்த வாழ்க்கையும் இழுத்து சந்திக்கிறார் சொன்னால் அது அவரது கெட்ட குணத்தை தான் காட்டும் அதில் சந்தேகம் கிடையாது ஒருவருடைய தனிப்பட்ட பொருளாதார பிரச்சனையை ஒருவருடைய தனிப்பட்ட ஒழுக்க பிரச்சனையை ஒருவருடைய தனிப்பட்ட சந்த அதாவது பிரச்சனைகளை எல்லாம் ஒருவருடைய நல்ல மார்க்க தீர்ப்புக்கு எதிராக ஒருவர் கொண்டு வந்து வைப்பார் என்றால் யாருடையது அது அவருடையது தனிப்பட்ட சில விஷயங்களை சமூக ரீதியாக பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய இடங்கள் உண்டு அது விதிவிலக்கான மிக நெருக்கடியான இடங்கள் ஆனால் மார்க்கம் என்று நேரத்தில் நாம் பேச வேண்டியது எதை தெரியுமா அவர் இந்த சமுதாயத்துக்கு எதை பகிரங்கமாக முன்வைக்கிறார் இணையதளங்களில் வீடியோக்களில் ஓடியோக்களில் எழுத்துக்களில் மார்க்கம் என்ற பெயரில் என்ன அவர் முன்வைக்கிறார் அதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அவர் மார்க்கத்துக்கு முரணாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால் ஒரு விஷயம் என்னிடத்தில் கூட வெளிப்பட வாய்ப்பு மார்க்கத்துக்கு முரணாக நானும் பேசலாம் ஒவ்வொரு பெரிய அறிஞருடைய மார்க்கத்துக்கு முரணாக வரலாம் ஆனால் வெட்டி ஒட்டுவதை மார்க்கத்துக்கு முரணாக வரக்கூடிய எல்லா கேள்விகளிலும் வெட்டி ஒட்டுவதையே கொள்கையாக கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் தவறு செய்வார் என்ற பொது அடிப்படையை பயன்படுத்தக்கூடாது என்று அந்த பதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்காக சொன்ன பதில் கிடையாது மாற்றமாக சம்சுத்தின் காசு யார் என்பதும் இந்த தவா கலத்தில் யார் யாரெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களுடைய கொள்கை என்ன என்பதையும் ஒவ்வொரு தாயும் தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு இயக்கத்துடைய கொள்கை என்ன என்பதையும் ஒவ்வொரு தாயும் தெரிந்திருக்க வேண்டும் காரணம் கொள்கையும் சுண்ணாவும் முன்வைக்கப்படுவது மட்டுமல்ல ஒரு தாயுடைய பொறுப்பு யாரெல்லாம் பேசுகிறார்கள் யாரெல்லாம் முன்வைக்கிறார்கள் அவர்களது கொள்கை என்ன அதை வாசிப்பு செய்ய வேண்டும் தினமும் வாசிக்கணும் தினமும் பார்க்க வேண்டும் அவரது கொள்கை என்ன எனது நான் நிகழ்த்துகிறேன் என் வாழ்வுண்டு என் பாடுண்டு என்று ஒரு தாய் இருக்க முடியாது ஏனென்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னால் அம்ருபில் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் வெறுமனே நன்மை ஏவினால் போதும் என்று இஸ்லாம் எங்கும் சொல்லவில்லை வெறுமனை நன்மை ஏவுகின்றவர்களாக மட்டும் இருந்தால் இஸ்லாத்துக்கு ஒரு பிரச்சனை கூட தீமையை தடுக்கிற நேரத்தில் அது இன்னொரு விஷயத்தில் தலையிடுவது போன்றுதான் இருக்கும் ஒன்று பேசலாம் என்ன பேசலாம் இது தீமையா இது மார்க்கத்துக்கு முரணானது நீங்கள் வேண்டாம் என்கிறீர்களே அது மார்க்கத்துக்கு முரணானது அப்படி என்று யாராவது பேச நினைத்தால் விரும்பிய அதை விட்டுவிட்டு தடுக்கலாமா நல்லது தானா என்று கேட்கக்கூடியவர்கள் முதலாவது என்ன நினைக்க நாளை மறுமையில எழுப்பி கேட்டால் இது மார்க்கத்துக்கு முரணானது தானா மார்க்கத்துக்கு முரண் மார்க்கறி மனசாட்சியுடன் பேசலாம் அன்புள்ள சகோதரர்களே நம்ம என்ன சொன்னோம் அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றிய பேசினோம் அப்படி பேசவில்லை தாய்களாக நாங்கள் இல்லை நாங்கள் பேசியதெல்லாம் இப்படிப்பட்ட ஒருவரை மார்க்க பொதுவான ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஒன்றுக்கோ பயன்படுத்தலாமா என்பதுதான் என்ன பிரச்சனை எதுவுமே இல்லை மார்க்க ரீதியாக ஒரு சப்ஜெக்ட் முன்வைத்தோம் அதை கேள்வி கேட்கலாம் அதை விட்டுவிட்டு அணுகுமுறை இருக்கிறதே அது நல்ல அணுகுமுறை கிடையாது அழகான முறையில் தொலை தொடர்பு இன்றைக்கு பேசுவதற்கான எல்லா வாய்ப்பும் உண்டு கேள்வி கேட்கலாம் சரிதானா நீங்க என்ன அடிப்படையில் சொன்னீர்கள் மார்க்க ஆதாரங்கள் என்ன இல்லையே அவர் நிறைய மார்க்க பிரச்சாரங்கள்லாம் முன்வைத்திருக்கிறார் பட்டியல் வைக்கலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் கத்தம் ஓதலாமா என்ன சொல்லணும் வேலைதான் செய்யலாம் சொல்வதா சரியோ பிழையோ ரெண்டாவது சைட்ல வைங்க முதலாவது ஒரு நியாயமான ஒரு மார்க்கறிஞருடைய பெரியவர்கள் சொன்னேன் இந்த மாதிரி வேலை பண்ணினால் நடுவுல கேட்கக்கூடிய மக்களுக்கு கூடும் என்று சொல்லும்கோதரே அடுத்தது இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்று இரண்டு அல்ல நான் என்ன சொல்ல எனது நிலைப்பாடு என்ன தெரியுமா அந்த அவருடைய விஷயத்தில் கொள்கையை அவரிடத்திலிருந்து எனது கொள்கை அடிச்சு பேசுறாரு படிக்கலாம் இவருடைய கொள்கை இதுதான் அல்லது ஒரு ஜமாத் இஸ்லாமிய சகோதரருடைய கொள்கையை அவருடைய கொள்கை படிக்கலாம் அதை விட்டுட்டு வெளியுள்ளார் ஒன்றே ஒன்று நிக்கணும் இப்படி வெளியே வண்டி ரெண்டு வண்டி எல்லாரும் சேர முடிஞ்ச சேர முடியாது என்ற மாதிரி ஒன்று இல்லை காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சகாயம் என்று சொல்லக்கூடியவர் நேர்மையாக நடந்தாரா இல்லையா நேர்மையாக நடக்கிற சம்பந்தமான ஒரு செய்திகள் வந்ததா இல்லையா தெரியும் அப்படி இருக்கிற நேரத்தில் விரும்பக்கூடிய அந்த முஸ்லிம் கலெக்டர் என்பவர் நேர்மையாக இருக்கணும் என்று மட்டும் நினைப்பதாக இருந்தால் எங்களுக்கு யார் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அந்நியர் இருக்கலாம் எவரு நேர்மை தானே முக்கியம் அப்ப யார் இருந்தாலும் பரவாயில்ல நாம யார் உருவாக்க நினைக்கிறோம் ஒரு முஸ்லீமாக ஒரு சிறந்த முஸ்லிமாக இருந்து கொண்டு முஸ்லிம் சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே உள்ள ஒருவரை முதலாவது அப்படிப்பட்ட ஒருவன் ஐஏஎஸ் படிச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய கலெக்டரா வந்தான் அப்போ முஸ்லீம் எந்த இடத்துல நின்றாலும் இந்த இடத்துல நிர்பந்தம் வருது என்ன செய்யலாம் இருக்கிறேன் வெறும் அப்ப சகாயமும் என்ன சொல்றோம் என்றால் முதலாவது இந்த உலகத்துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருவர் இறங்குவதாக இருந்தால் நீங்க நல்ல ஒரு முஸ்லிமை இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காத உணர்வு வெளிப்படும் எந்த இடத்துல இருக்கலாம் அவனுக்கு அவனிடத்திலிருந்து அதுக்கு சார்பான பேச்சு வராது என்ன வரும் இஸ்லாத்துக்கு சார்பான பேச்சு வெளிப்படும் முஸ்லிம் சமுதாயத்துடைய உணர்வு வெளிப்படும் ஆரம்பமே என்ன சொல்றாங்கன்னா நம்ம இங்க இடத்துல இஸ்லாம் பேச மாட்டோம் இந்த இடத்துல நம்ம இஸ்லாம் பேச மாட்டோம் வெறுமனே அது மட்டும்தான் பேசுவோம் என்றால் இதுக்கென தனி கொலை என்னது அப்படி என்றால் அது பொய் அந்த ஆரம்பம் அப்படி நடக்கும் சேர்ற என்ன அதுதான் எல்லா விதமான அதாவது குப்பையான கொள்கைகளும் ஊட்டப்பட்டு ஒரு அரசியல்வாதியாக அவர் வருவது எங்களுக்கு தேவை கிடையாது அப்படி ஒன்றி தேவை கிடையாது முதலாவது உருவாகக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாகக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் சரி நல்ல ஈமானிய உணர்வு கொடுக்கப்பட்டு உருவாக்குங்க நல்ல மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டு உருவாக்குங்க நாளைக்கு எதுவும் செய்துவிட்டு இஸ்லாம் என்று தவறாக பேசக்கூடிய ஒரு தலைவர் என்ன செய்ய வேண்டாம் எங்களுக்கு தேவையில்லை எனவே அன்புள்ள சகோதரர்களே எதுவாக இருந்தாலும் பேச முடியும் மார்க்க விஷயங்கள் நம்ம மூடி மறைத்து எல்லா தவறுகளுக்கும் இடம் உண்டு வேலை என்ன தெரியுமா பண்ற வேலை என்ன தெரியுமா எனது நிலைப்பாடு என்பதை நாம் மறைத்து உங்களுடன் பேசுவதற்கு அதான் எனது நிலைப்பாடு என்ன நீங்க என்ன கொள்கையிலும் இருக்கிற நான் என்ன கொள்கை ரெண்டாவது அம்சம் கொள்கையில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெளிவா தெரியணும் உங்களுக்கு நீங்க என்ன கொள்கை தெளிவாக செயல்படுகிறேன் செயல்படுகிறேன் என்று யாருக்கும் தெரியாமல் கூட வேலை நடக்கணும் அடையாளம் தெரியாமல் இல்லை விளங்காமல் இல்லை நேரம் சந்தர்ப்பம் வந்தால் அது பேசப்படும் சூழல் வந்தால் அது முன்வைக்கப்படும் அன்புள்ள சகோதரர்களை தயவு செய்து இது போன்ற நடைமுறைகள் வழங்குவோம் எங்களால் முடிந்தால் அது தவறு என்று சொல்வோம் எங்களால் முடிந்தால் அந்த கொள்கை பிழை என்று சொல்வோம் இல்லையா இவ்வளவுதான் எங்களுக்கு அல்லாஹு தந்த ஆற்றல் அமைதியாக உட்கார்ந்து விடுவோம் ஆனால் தவ்வா நிலையத்திலே சம்பந்தப்படுகிற நேரத்தில் தாயிகள் சம்பந்த நேரத்தில் அமைதியாக இருந்தோம் என்றால் கொள்கை தெளிவற்றவர்கள் நாங்கள் அர்த்தம் நாங்கள் கொள்கை தெளிவற்றவர்கள் அர்த்தம் தெளிவாக எப்பொழுது நம்ம பேச வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே உங்களோடு தெளிவாக பேசுகின்றவர்களை விரும்புங்கள் நெருக்காதீர்கள் உங்களோட தெளிவாக இதுதான் என்று முன்வைக்கிறார்களே அவர்களை விரும்புங்கள் மறைக்காம சொல்கிறார்களே அவர்களை விரும்புங்கள் என்றைக்கும் உங்களுக்கு அவர்களால் பாதிப்பு கிடையாது உங்களுக்கு அவர்களால் பாதிப்பு கிடையாது அவர்களை நீங்கள் ஒரு இடத்தில் நிறுத்தி பேசலாம் கலந்துரையாடலாம் உடன்படும் முரண்பாடு எனக்கு என்ன செய்யலாம் வரலாம் ஆனால் கொள்கைக்கு முரணின்றி தெரிகிற நேரத்தில் இது மார்க்கத்துக்கு முரணின் தெரிகிற நேரத்தில் அப்படி என்ன அவசியம் நம்மளுக்கு வந்துவிட்டது அப்படி என்ன தேவை நம்மளுக்கு வந்துவிட்டது கேட்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அதனால் ஒரு விவாத ஒரு சுடத்துக்கு நாம் எமது சகோதரத்துவத்தை பேணுவதோடு மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க கூடாது நாம் சரி விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாது இல்லையா நமக்கு ஒரு முரண் நிலை ஏற்படுகிறதா கொஞ்சம் பேச வாங்க உட்காருங்க கொஞ்சம் பேசணும் கருத்து முரம்பாடுகள் இருக்கலாம் நம்ம கருத்து முரண்பாடு உள்ள ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு அதாவது எல்லோரும் ஒரே நிலையில் போகின்ற ஒரு காலத்தில் நாம் இல்லை ஆனால் பேச்சுவார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும் மனதிலே உள்ள கொள்கை தெளிவாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் தவரின் பக்கம் அழைக்கப்படுவோம் தவரின் பக்கம் விழுக்கப்படுவோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் எமக்கு மேலே சுமந்த ஒரு அமானிதத்தை நாங்கள் ஒரு நாள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை எந்த இடமாக இருந்தாலும் அது எங்களது எந்த நலவுகளுக்கு பாதிப்பாக இருந்தாலும் உண்மை சொல்லியாக வேண்டும் உண்மை விளங்கப்படுத்தப்பட வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த நசீகத் இதை நான் நசீகத்தாக முன்வைக்கிறேன் என்று சொல்லுங்கள் நான் எந்த முகாமை சார்ந்தவனும் அல்ல நாம் எந்த முகாமை சார்ந்தவர்களும் அல்ல குரான் சுமே தவிரும் எங்களுக்கு இல்லை நாங்கள் செய்திகளை சொல்கிறோம் விளங்குகிறோம் அமல் செய்கிறோம் கொள்கிறேன் யாருடைய உள்ளத்திலும் இந்த உரை பற்றி எந்த கேள்வி எழுந்தாலும் என்னிடத்தில் தனிப்பட்ட ரீதியாக தொடர்பு கொள்ளுங்கள் கேளுங்கள் இது எனது நிலைப்பாடு இதை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்திருக்கிறேன் நசீகத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்களே கொள்கை பிரச்சாரத்துக்கு துணையாக இந்த அணியில் இணைந்திருக்கிறோமா இவர்கள் உணர்வு இல்லை தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள் வேறொரு இடத்தில் தெளிவாக சொல்றேன் சொல்லிடுது அன்புள்ள சகோதரர்களை இதை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் தெளிவாக சொல்லக்கூடிய பழக்கம் உருவானால் நிச்சயமாக சில பொழுதுகளில் மனசுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நேர்மையானவர்கள் யார் என்று என்ன செய்து விடும் தெரிந்துவிடும் பதிய வைத்துக் அன்புள்ள சகோதரிகளே கொஞ்சம் நீட்டி நான் இதை சொன்னதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இந்த பகுதி நான் சொல்லையே ஆக வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு மத்தியில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அன்புள்ள சகோதரிகளை இதை மனதிலே வைத்துக் எந்த சரி குரான் குரான் முடிவெடுத்தோம் என்பதை காரணம் இருக்குதானே இந்த தலைப்பு எப்படி அமைஞ்சிருமான் சொல்லாம சொன்னா நல்ல விஷயம் மட்டும் பேசணும் தெரியுமா அந்த கடையில உள்ள பெரியரை நம்ம இல்லாமாக்கே ஆகணும் அதற்காக வேண்டிதான் என்ன செய்தேன் இந்த இடத்திலே பதிவு செய்தேன் அன்புள்ள சகோதரர்களே எனது தலைப்பு என்னவென்று சொன்னால் நற்செய்தி சொல்லல் நபி வழி என்பதுதான் இந்த நேரத்துடைய தலைப்பு இந்த தலைப்பு எடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால் இது இந்த பிரச்சனைக்கெல்லாம் முந்தைய போட்ட தலைப்பு இந்த தலைப்புக்கான அடிப்படையான காரணம் என்ன என்பது நீங்கள் முதலாவது புரிந்து வேண்டும் இன்று நான் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே சகோதரத்துவம் ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரனுக்கு நல்லது நடப்பதை இன்னொரு சகோதரன் விரும்பாத ஒரு காலகட்டம் இது ஒரு சகோதரனுக்கு நல்லது நடப்பதை இன்னொரு சகோதரன் விரும்பாத ஒரு காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் விரும்பாத ஒரு காலகட்டம் என்றால் எல்லா காலத்திலும் இந்த விகிதாசாரம் இருக்கும் ஆனால் இப்படி என்ன செய்யாது இன்றைக்கு நம்ம காணக்கூடிய அமைப்பிலான ஒரு வளர்ச்சி அடைந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம காண முடியவில்லை இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு சகோதரிடத்தில் கொண்டு போய் நல்ல செய்திகளை எடுத்து சொல்லல் இருக்கிறதே இந்த தலைப்பு என்ன தெரியுமா நன்மை ஏவுதல் அல்ல நன்மை ஏவுதல் என்பதல்ல தலைப்பு அவனுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி அவனுக்கு எடுத்து சொல்றது அவனுக்கு மட்டும் பெரிய ஒரு சந்தோஷமாக அந்த செய்தி இருக்கும் அவருக்கு மட்டும் பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இருக்கும் அந்த செய்தியை கொண்டு போய் சொல்லல் இருக்கிறதே இது உங்களுக்கு சில செய்திகளையும் சில நல்ல பதிவுகளை இந்த இடத்துல முன்வைத்தேன் என்று சொன்னால் நம்ம இந்த சுண்ணாவை எவ்வளவு காலமாக அலட்சியமாக இருந்திருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் உள்ள கருத்து முரண்பாடுகள் ஒரு புறம் இருக்க சகோதரத்துவம் என்ன செய்யணும் எப்பையும் இருந்து கொண்டே இருக்கவேன் நீங்கள் முகமீனாக இருக்கும் வரைக்கும் நாம் முகமீனாக இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமானியா சகோதரத்துவம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஒன்றை சுட்டி காட்டுவதெல்லாம் அல்லாஹு ரபுல்லமின் ஒருவனுக்காகவே தவிர இவர் படித்தவர் இவர் படிக்காதவர் என்பதற்காக அல்ல இவர் விளங்கியவர் இவர் விளங்காதவர் என்பதற்காக அல்ல சில பொழுதுகளில் சுட்டிக்காட்டப்படுகின்றவர் மிகவும் அறிந்தவராகவும் சுட்டிக்காட்டுகின்றவர் ஒரு அளவு அறிந்தவராகவும் இருக்கலாம் ஆனால் அதல்ல அளவீடு சொல்றது சரியா பிழையா என்பதுதான் அளவீடு எனவே அன்புள்ள சகோதரர் மார்க்க அம்சங்கள் ஆனால் ஈமானிய உறவுகளை பொறுத்த ஒருவர் லா இலாஹுல்லா முகமது ரசூலுல்லா சொல்லி அதை ஹிலாசாக சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் என்ன தவறுகள் இருந்தாலும் சரி சகோதரத்துவம் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யும் எப்பொழுதுமே நீடிக்கும் காரணம் அல்லாவுடைய வசனம் இன்னமல் மீனூன அனைவரும் சகோதரர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹு இன்னொரு சகோதரனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய சிறந்த அமலாக தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் ஒருவர் முக்மீனாக மாட்டார் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் ஒருவர் முக்மீனாக மாட்டார் என ரசூலுல்லாஹி சல்லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரிகளே எனக்கு என்ன போய் என்னது என்ன புறம் உள்ள விரும்பணும் பொருளாதாரத்தில் லாபம் கிடைக்கணும் என்ன மாதிரி குழுமம் சந்தோஷமாக இருக்கணும் என்னை போன்று இவன் வாழ்க்கை போகணும் அப்படி நினைக்கணும் இதுதான் அடையாளம் என்று சகோதரத்துவம் அடையாளம் என்று சொன்னார்கள் இந்த அடையாளத்தில் ஒரு மிக உச்சகட்டமான பண்பு என்ன தெரியுமா ஒருவருக்கு நல்ல ஒரு செய்தி இவருக்கு இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இப்ப அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதுக்கு பேர் என்ன பஷாரத் நற்செய்தி அதுக்கு பேர் என்ன நட்செய்தி அவருக்கு ஏற்பட்ட நலவு அவருக்கு ஏற்பட்ட நல்ல செய்தி அவருக்கு தெரியாத பொழுது அதுக்கு என்ன நச்செய்தி குர்வான் என்ன சொல்கிறது என்று சொன்னால் குழந்தை உண்டாகி இருக்கிறது அப்படி என்பதை குருவான் பெண் குழந்தையை கொண்டு அவர்களுக்கு சொல்லப்பட்டால் இது எல்லா காலத்துக்கும் அல்லாஹு அர்த்தம் எடுப்பது போது பெண் குழந்தை தான் இன்னொன்று என்ன முகம் கருத்து போய் விடுகிறது அல்லாஹுக்கு பெண் குழந்தை இருக்கிறது சொல்றாங்க அது இவர்களுக்கு இருக்கிறது சொல்லப்பட்டால் இவங்களோட முகம் கருக்குது பெண் சகோதரர்களே செய்தியை நல்ல செய்தி கொண்டு போய் சொல்லப்படுது எல்லாமே என்ன பஷாரத் நற்செய்தி சொல்லல் இன்றைக்கு இந்த சுண்ணா ஒருவருக்கு கொண்டு போய் இந்த செய்தியை நாம் முதலாவது போய் சொல்லணும் யாரும் போய் சொல்வதற்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது போய் சொல்லணும் என்று நினைக்கிறது தெரியுமா சொல்லிடுறேன் இதை ஒரு முன்னுரைய போட்டு அவன் சின்ன ஒரு விஷயமா இருக்கு அதை போட்டு முன்னுரை போறது அவன் பயந்து கட்பண பண்ணிடுவான் வேற எல்லாம் என்ன செஞ்சிருவான் கட்பனை பண்ணிடுவான் உள்ளத்தை ஹராபாக்குற மாதிரியான செய்திகளை கொண்டு போய் சொல்றதுல நம்மளுக்கு உள்ள சந்தோஷம் நம்மளுக்கு உள்ள சந்தோஷம் அல்லது ஒரு நல்ல செய்தி கிடைக்குதான் அவரை பார்த்து பெரிய செய்தியில சந்தோஷப்பட்டு அதோட நடக்குதான் போல இருக்கு அப்படின்னு உள்ளத்தால நோந்துருவான் இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான அளவ ரசூல் சொன்னார்கள் அமால் அமல்களிலே மிகவும் சிறந்த ஒரு சந்தோஷத்தை நீ உட்புகுத்துவது வளர்ச்சி அடைகிறா இருக்கிறானே அதைதான் உன் சகோதரனுக்கு நீ செய்யக்கூடிய நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு அமல் என்று ரசூல்ல சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒருவருடைய உள்ளத்துல சந்தோஷம் ஏற்பட்டு அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவருக்கு இருக்குது முதலா போய் சொல்ல வேண்டும் என்பதை ஒரு அழகான அரபு வார்த்தை அப்சிர் என்ன ஏதாவது நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அபிஷிர் ரசூ வசல்ல சொன்னதாக சகிகள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள் சொல்கிறார்கள் அதாவது எப்பொழுதும் எந்த மாதிரி விருப்பமாக இருந்தது என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது சகிகள் புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலாவது இலக்கம் அபுஹு ரசு அல்லாஹும் அறிவிக்கிறார்கள் நான் கேட்டுக்கிறேன் என்பது கிடையாது என்பது கிடையாது என்பது கூடாது நல்ல வார்த்தை தூதரே சொன்னார்கள் நல்ல வார்த்தை நல்ல செய்தி நல்ல அழகான உங்கள் ஒருவர் கேட்டால் அதுக்கு பேர் என்ன ஒருவர் மனம் தோண்டு போயிருக்கிறார் வேலைக்கேண்டியதான் பிழை நீங்க பொய் சொல்லல என்ன வார்த்தை இந்த தோல்வியில எல்லாம் தோன்ற கூடாது ஒரு காலத்துல என்ன செய்வீங்க வருவீங்க நல்ல ஒரு திறமையானவனாக வருவீங்க என்ன நல்ல வார்த்தை ஒருவர் நல்ல வார்த்தை கொஞ்சம் முயற்சி எடுங்க முயற்சி எடுங்க அதாவது வேலை பாருங்க சாதாரண சச்சரவுகள் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் சாதாரண சச்சைகள் இருக்கும் அதை போய் முடிஞ்ச அளவுக்கு விரிச்சிட்டு வந்துடுறது ஒருவர் நல்ல தொழில் எழுந்திரிட்டு நானூறு தானா வெறுப்பாப்பான் சிலரி தார வெறுப்பா பாப்பான் இங்கிருந்து போறேன்னு சொல்லுவான் போன பின்னாலே நான் ஒரு வார்த்தைக்கு சும்மா சொல்லுவேன் நடக்குதா இல்லையா அவனுடைய மன நிம்மதியை கடையில் என்றால் அவன் இது நடக்கக்கூடிய படிப்பு கெடுபடுது குடும்பம் குடும்பம் சாதாரண ஒரு பிரச்சனை நடந்தது என்ன சொல்லணும் இந்த மாதிரி எல்லா இடங்களும் உடனே முடிச்சிருக்கே போனீங்க ஒரு தலை ஒரு பிரச்சனைகள் அற்ற குடும்ப வாழ்வு இப்படி என்று உளவள ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் தலைவு போடுறாங்க தெரியுமா இந்த இடத்துக்கு நம்மளும் இந்த இடத்துக்கு போக வேண்டும் நினைப்பா வாழ்க்கை எங்க வந்திருக்கு எப்படி நிர்வகித்தார்கள் என்ற செய்தி எப்பொழுதும் சகோதரர்களை நீங்க என்ன செய்தியை வாய தொடற்கு முன்னால் என்ன யோசிங்க அவங்க வாழ்றது ஹராமான்னு பாருங்க இல்லையே ஹலாலா வாழ்றான் ஹலாலான முறையில் வாழ்றான் அந்த மாதிரி வாழ்க்கையில எதையாவது போட்டு போன பண்ணுவீங்க வாழ்க்கைய ஒருத்தான் சொல்லியிருப்போம் ஆனா வாழ்க்கை என்ன செய்திருக்கும் பெரிய நஷ்டத்துக்கு போயிருக்கும் ஆனால் நபித்தோழர்களுடைய நிலைப்பாட நீங்க பாத்தீங்கன்னா தலை கீழாக இருக்கு நல்ல செய்தியை கொண்டு போய் சொல்வதற்கு அவங்க பட்ட அந்த போராட்டம் அவர்கள் காட்டிய அந்த சிரத்தை பிரச்சனைகளை இடவெளிய குறைச்சு காட்டுறதுக்கு அவர்கள் எடுத்த சிரத்தை இருக்கிறதே நல்ல செய்திகளை கொண்டு சொல்ல ஒரு பண்பு சகோதரர்களை பல இடங்களில் ஒரு பெரிய பாதிப்பு அவர் தன்னை காப்பாத்திக்க முயற்சிக்கிறாரு அல்லாஹு வராது ஐயூப் அல் உற்சமாயிருப்ப என்னது அவரே அவர் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் ஏற்படுத்த வேண்டாம் என்ன சரிவராது நிலைப்பாடுகள் என்ன செய்யவில்லை வாழ்க்கையை நாம் காண முடியவில்லை அன்புள்ள களிமத்து நல்ல வார்த்தை இந்த நல்ல வார்த்தை ஒரு மனிதனை என்ன செய்யும் உள்ளத்துல தூண்டும் ஒரு விதையை ஏற்படுத்தும் ஒரு விதையை ஏற்படுத்தும் உருவாக்கும் என்கின்ற ஒரு செய்தியை அன்புள்ள சகோதரர்கள் பாருங்க இந்த அதாவது நல்ல செய்தி என்ற பாருங்கள் சஹி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கம் அபு முசாஷ் ரசூல் சலாஹ் ஜெஹரானா வைக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிந்தானா எனக்கு நிறைவேற்ற மாட்டீங்களா அப்படின்னு ரசூ கிராமப்புற வாசி கேட்கிறான் அப்ப யாரும் சொல்றாங்க அபிஷேக் அபிஷேக் ஏத்துக்கங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு நடக்கும் நல்ல செய்த என்ன சொ உங்களுக்கு நடக்கும் சொல்ல போ மாறிக்கூகிற நான் நல்ல இவர்கள் மறுத்துக்கொள்ளுங்க உடனே அவங்க சொன்னாங்க அந்த பாத்திரத்துல தனது ரெண்டு கையை போடுறாங்க பின்னர் என்ன செய்வார் முகத்துல ஊத்தி ஊத்திக்கங்களுக்கு நன்மாராயத்துக்கான செய்தி அதாவது சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படி இருக்கிற நேரத்துல வீட்டுல நடக்கின்ற வேலை திரைக்கு பின்னால் இருந்து உம்முசலமா எல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் உங்க தாய்க்கும் வச்சிருங்க அந்த தண்ணீரில் கொஞ்சம் உங்கள் தாய்க்கும் வைத்து விடுங்கள் யாருமா உம் அவங்க அதனால வந்து தாய்க்கும் கொஞ்சம் வச்சிருங்க அப்படின்ற உடனே அவங்க கொஞ்சத்தை யாருக்கு வச்சாங்க வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தியில பல விஷயங்கள் இருக்கு ரசூல் சலாஹமுடைய உடலுடைய சிறப்பு மறக்க அது இருக்கிறது இது ரசூலாவுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் உரியது அல்ல ரசூல் சல்லாவுக்கு வழங்கப்பட்ட தனி சிறப்பு இது இன்னொரு செய்தி என்ன நபித்தோழர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு ரசூல் சலாசல்ல அவர்களோட வாழக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூல் சலல்லா உலகம் அவர்கிட்ட அந்த கிராமபுரி வார்த்தை என்ன நிறைய ஒரே நன்மாராயண் நன்மாராயண் சொல்றீங்க பாரு <Sanye> அதாவது <Sanye> அப்துல்லாபின் அவர்களை பற்றி ஒரு பாராட்டு செய்தி சொல்றாங்க இந்த செய்தியை நான் சொல்லணும் இதுதான் நபித்தோழர்களுடைய அந்த பண்பு பாராட்டு செய்தியை சொன்ன உடனே எங்களுடைய உள்ளத்துல என்ன உண்டாகுது அவரை பாராட்டுற நம்ம அதுக்கு தகுதி இல்ல நாங்கள் தான் நிறைய செஞ்சுக்கிறோம் ஏதோ இவர்ட்ட ஒரு ஓர பார்வைக்கு நல்லா ஈடுபடுறான் அவனையா சொல்றீங்க நல்லா ஈடுபடுறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம என்ன செஞ்சான் பேசலாம் செஞ்சிருப்பாரு மேனேஜர் உள்ள செஞ்சிருவோம் சரி நினைச்ச மாதிரி செய்வார்கள் சொன்னார்கள் மக்களிலே மிக மோசமானவர்கள் நேசமாக வாழக்கூடியவர்கள் விரும்பி வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் பிரிப்பவர்கள் அவர்களுக்கு இடையில் மிக மோசமான உங்களை பத்தி பாராட்டினாங்க அப்ப உமர் ரதில் யோசிக்கிறாங்க முதலிடத்தில் இருந்தார்கள் அப்துல்ல அபுபக்கர் என்ன நினைக்கிறாரு இந்த செய்தி அவருக்கு போன எனது வாயால் போய் சேர வேண்டும் என்னது வாயால் அது போய் சேர வேண்டும் உமருக்கு முன்னால் அபுபக்கர் போய் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் அப்துல்லாபின் மசூத் சொல்றாங்க அன்புள்ள சகோதரர்களே இப்படி நல்லதை விரும்பக்கூடிய உள்ளங்கள் இல்லாமல் இல்லை இருக்கத்தான் செய்கின்றன இதோட சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த அரபு நாட்டில் நடந்ததாக இந்த செய்தி வந்திருந்தது ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னால் அதாவது ஒரு ஒரு வீதியால் போய்கின்ற ஒரு அதாவது ஒரு போர்ட் போடப்பட்டிருக்கு ஒரு சின்ன நோட்ஸ் போடப்பட்டிக்கு இருநூறு ரீல் நான் இழந்து விட்டேன் இருநூறு ஆள் எனக்கு என்னது காணாம போயிட்டு தயவு செஞ்சு இந்த இருநூறு நான் மிச்சன் கஷ்டத்தில் உள்ளவள் கஷ்டத்தில் குடும்பத்தோடு இருக்கிறேன் பிள்ளைகளோட எனக்கு இப்போ கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை அந்த இருநூறு ஆள் இருந்தால் இந்த நம்பருக்கு இந்த ரூம் நம்பருக்கு வந்து கொண்டு வந்து தந்துட்டு போங்கன்னு சொல்லி இதை பார்த்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு அந்த ரூமுக்கு போகிறேன் போய் கொடுத்துட்டு இந்த இருநூறுபாய் என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு நான் கண்டெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயிட்ட கொடுக்குறான் அந்த தாய் அழுதா அழுதுட்டு சொன்னாங்க இதோடு நீங்கள் பனிரெண்டாவது நபர்னு சொன்னாங்க இதோட நீங்க பனிரெண்டாவது நபர் என்று சொன்னு கூட நான் போடல யார் போட்டாங்க நல்ல விஷயங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்கு இன்னும் நிறைய பேர் செய்யறாங்க பனிரெண்டாவது நபர் என்ன காணாமல் போன என்று சொல்லி போய் என்ன செய்யறாங்க போய் சேர்க்கிறாங்க ஆனால் அந்த பெண்மணி அந்த போர்டு போடவும் இல்லை அதே நேரத்தில் இந்த நபர் கண்டெடுக்கவும் கௌரவம் பாதுகாக்கப்படவும் அன்புள்ள சகோதரர்களை இதுதான் விரும்புது நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்த்தல் என்பது என்ற ஒரு அடையாளம் அன்புள்ள சகோதரர்களை நல்ல நல்ல அதாவது ஒரு ஒருவரை பற்றி நல்ல செய்தி காதுக்கு வந்து கிடைச்சதுன்னு சொன்னா எப்படி கெட்ட செய்தி வந்தா வேகமாக நம்பி பர அதை வேகமாக எதிர்க்கணும் நல்ல செய்திரு எங்கள்டிகவும்ி வந்தான் வேகமா போய் சேர்றது அவன்கிட்ட கா போகாது ஆனா உலகத்தில் எல்லாரும் காதுக்கு போய் சேர்த்திருக்கோம் எதை கெட்ட செய்தியாக இருந்தார் நடக்குதா இல்லையா அன்புள்ள சகோதரர்களை நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்த்தேன் அடுத்ததான் அன்புள்ள சகோதரர்களே இந்த அழகான செய்தி இது சில பொழுதுகளில் முழு நேரத்தை கூட எடுக்கலாம் என்ன செய்தி என்று சொன்னால் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி காபிபின் மாளிகைய சம்பவம் காபிபின் மாளிகுடைய சம்பவம் நாமெல்லாம் அறிந்த ஒரு செய்தி நீங்க படிச்சீங்க நல்ல விஷயத்தை சேர்ப்பதை நபித்தோர்களுக்கு ஆர்வப்பட்டார்கள் என்ற செய்தி அந்த வடிவத்தை நாம் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை அந்த சம்பவத்தை பார்க்கிறோம் அதனால் அந்த இடத்தை ஹைலைட் பண்ணி சொல்லி காட்டுகிறேன் சகோதரர்களை எப்படி என்று சொன்னால் அதாவது காபிபின் மாலிக் ரதோன் அவர்கள் சொல்கிறார்கள் அதுல அவர் சொல்லுவார் முக்கியமான ஒரு வாசகம் என்ன சொன்னால் அதாவது இது சகிகள் புகாரி சஹி முஸ்லிம் அது எல்லா கிரந்தங்களையும் வரக்கூடிய செய்தி நாம் என்ன செய்திருக்கிறோம் என்ன வார்த்தை என்று சொன்னால் அதாவது காபிபின் மாலிக் அவர்கள் சொல்லக்கூடிய உருக்கமான ஒரு வார்த்தை நான் புஷ்ரா என்ற செய்திக்கு வருவதற்கு முன்னால அவர் சொல்றாரு நான் பயந்ததல்ல ஐம்பது நாள் இருக்குது அந்த ஐம்பது நாட்கள் ஒதுக்கப்பட்டிருந்தேனே அதுல நான் பயந்ததெல்லாம் ஒன்றைத்தான் அந்த சம்பவத்தை படிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க எதை பயந்ததாக அவர் சொன்னார் எத யாரோ சொன்ன மாதிரி இருந்தது பாரக் லாபி ஒதுக்கப்பட்ட நிலையில் நான் மரணித்து விடுவேனோ ரசூர்லாங்க தொழுவிக்க மாட்டாங்களே என்பதை நான் பயந்தேன் ஒது மக்கள் என்னோடு பேசாமலே இருந்து விடுவார்களோ என்பதைத்தான் வேற எதுவும் வேற அதை பயப்படல ஒன்றில் நான் மரணித்து ரசூல்லாமல் போயிடுவார்கள் அல்லது அவர் மரணித்து மக்கள் இதே நிலையில் என்னோட பண்ணி கொண்டிருப்பார்கள் என்பதை தான் கூடுதலாக கவனம் எடுத்த பெண்மணியார் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி பாருங்கள் எப்படி அந்த வசனம் வருது என்று சொன்னால் அதாவது இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் எங்களது பாவ மன்னிப்பை இறக்கி வைத்தான் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு வார நேரம் இரவின் கடைசி பகுதியில் எங்களது பாவ மன்னிப்பை அல்லாஹு இறக்கி வைத்தான் ஹதீஸ்ல என்ன பார்க்கிறோம் யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு நான் பாவ தருவதற்கு தயாராக இருக்கிறேன் எந்த நேரம் இந்த நேரம் தான் அந்த நேரத்தில் அல்லாஹு எங்களது தௌபாவை இறக்கி வைத்தான் என் விஷயத்தில் எனக்கு மிகவும் உபகாரம் செய்யக்கூடிய பெண்மணியாகவும் என் விஷயத்தில் மிகவும் கவனம் எடுத்த பெண்மணியாகவும் யார் இருந்தார்கள் என்ன செய்ய உம் சொல்றாங்க பாவ மன்னிப்பு இறங்கிவிட்டது அப்படி என்று சொல்றாங்க வழங்கப்பட்டே உம்முசலமா என்ன சொன்னாங்கன்னா யாரையாவது அனுப்பி இந்த செய்தியை அவருக்கு சொல்லவா முதல் முதல் எண்ணம் முதல் எண்ணம் அவர் சந்தோஷப்படுவாரு அவர் மகிழ்ச்சி அடைவாரு உள்ளம் குளிருமே ஈமான் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் எங்களோடு எவர் முரம்பட்ட நிலையில் இருந்தாலும் அவருக்கு இந்த உலக ரீதியாக ஒரு நஷ்டம் பாதிப்படுவதை விரும்பக்கூடாது அவருக்கு நலவு நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் ஆனால் சொந்த தம்பிமார்க்கடையில் அதை தான் அண்ணன் தம்பி கடையில் அதை விரும்புகிறோம் தாய் தந்தை கதை விரும்புகிறோம் அடுத்த வீட்டு கதை விரும்புகிறோம் உறவுகள் எல்லோருக்கும் அதை விரும்புகிறோம் நான் மட்டும் நல்லா இருக்கணும் மட்டும் நல்லா எல்லார உள்ளத்துல என்ன என்ன தெரியுமா கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் அவன் படைத்த அனைத்து தீங்களும் பாதுகாவல் தடுக்கிறேன் சொல்ற நேரத்துல உள்ளத்துல நிறைய பேர் சொல்லக்கூடிய செய்தி என்ன எனக்கு எவனும் தீங்கு விட்டு நான் பாதுகாப்பை எடுக்கிறேன் அதுதான் மற்றவ எல்லாரும் நம்மளுக்கு தீங்கு விட்டு என்ன செய்றோம் பாதுகாவல்தே எடுக்கிறோம் உன்னை விட்டு மத்தவ பாதுகாப்பு தேர்வானத்தை நினைக்கணும் இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா உனக்கே நீ பாதிப்பு செஞ்சுக்கூடிய தீங்குகளை விட்டும் அநியாயம் செய்து கொண்ட நினைக்கணும் இதுல பாருங்க அன்புள்ள சகோதரர்களே ஒரு தூங்கின மாதிரி தான் தூங்க கிடைக்காதே செய்தி அங்க போயிடும் மதினா புல்லா பரவிடும் வீடு கடைசில சுபகாரியூக்கம் கிடைக்காது அதனால வேண்டாம் சொல்லாம் இந்த வார்த்தையில என்ன செய்வாங்க சொன்னார்கள் முதலாவது செய்தி நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உம்முசலாஹா ஆசைப்பட்டது அடுத்ததாக காலத்து அதுக்கு பின்னால் ரசூல் சலாத் ஃபஜிர் தொழுத பின்னால ரசூ வசல்லியை அறிவிக்கிறார்கள் அறிவித்தார்கள் சகோதரர்களே சலாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த செய்தியை அறிவித்த பின்னால் இது இன்னும் காபிபிடு மாலிக்கு போய் என்ன செய்யல இந்த செய்தி இன்னும் சேரல இப்ப காபிபடு மாலிக்கு சேர்ப்பதற்கு நபித்தோடர்கள் பட்ட ஆர்வத்தை பாருங்க மாலிக் காபூபின் மாலிக் சொல்றார் சுபான் அல்லா நான் நான் எங்குதேன் வீட்டுடைய ஒரு மேல் தொழுதுட்டு மனசு வந்து மிகப்பெரிய நெருக்கடி உலகீதியான நெருக்கடி எதற்காக நெருக்கடி உண்மை சொன்னதற்காக விசாலமாக இருந்தும் கூட பூமி என்ன செய்யல சுருங்கிச்சு அந்த நிலையில நான் இருந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் இது இரண்டாவது இந்த செய்தியில் வரக்கூடியது அடைஞ்சது போற அளவுக்கான அப்படி வந்தது சந்தோஷமான செய்தி சொன்னது அவர்கள சொன்னாங்க அந்த அளவுக்கு சத்தம் விட்டு என்ன செய்யறாரு மலை அடைகிற அளவுக்கான சவுண்ட் என்ன செய்ய நல்ல செய்தி உங்களுக்கு நல்ல செய்தி அன்புள்ள சகோதரர்களை ஐம்பது நாள் அவர் ஒதுக்கி வைக்கப்பட்ட எதற்காக வேண்டி மார்க்க விஷயத்தில் பிழைவிட்டார் என்பதற்காக எப்படி நினைக்கல நபித்தோழர்கள் இவருக்கு வரல சொத்துக்காக வேண்டி இருந்தவர் அப்படியே நினைச்சாங்க இந்த மாதிரி வரல வாங்க சமுதாயத்துக்குறோம் அன்புள்ள சகோதரர்களை ஐம்பது ஆகுது நாள் செய்தி அவருக்கு செய்தி எப்படி சொ எனக்கு நான் விளங்கி கொண்டேன் எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்துட்டு இதை புரிஞ்சு கொண்டேன் செய்தி வந்தது நான் புரிந்து கொண்டேன் எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்து விட்டது சொல்லி وعادنا رسول الله صلى الله عليه وسلم بتوبه الله علينا حين صلى صلاه الفجر فذهب الناس يبشروننا مكل ذ سيديه கேட்டு வந்து கொண்டே இருந்தாங்க இந்த سيديه ஊத்தருக்கு என்னது எல்லாரும் சரியா கபடு மாலிக்குக்கு மட்டும் இல்ல பக்கத்துல போறவங்களும் சொல்ல கப ابن மாலிக்கு தௌபா கிடைச்சாச்சு இப்படி என்று சொல்ல என்ன செய்தார்கள் அவர்கள் ஆரம்பித்தார்கள் அப்படி அல்லாஹ் ஊத்தருக்குத்தர் சொல்ல ஆரம்பித்தார்கள் இந்த நேரத்தில் இது மூன்றாவது செய்தி وذهب قبل صاحبي يبشرون எனக்கு எப்படி வந்ததோ எந்தோல் ஒரு மனிதர் வேகமான சேர்ந்தவர் மிக வேகமாக இடத்திலே வந்தார் வந்து அவருடைய சந்தோஷம் யாருடைய சந்தோஷமாக இருந்திருக்கு நபித்தோழருடைய சந்தோஷமாக குதிரையை விட குரல் வேகமாக இருந்தது என்ன சந்தோஷத்துடைய வெளிப்பாடு அவங்களை விளங்குச்சு அந்த அளவுக்கு வேகமாக என்ன செய்தார்கள் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் فَلَمَّا سَمِعْتُ எனக்கு இந்த மாதிரி நன்மாராயம் சொன்னாரோ இந்த செய்தியை சொன்னாரோ அவருக்கு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா போட்டிருந்த புது ட்ரெஸ் ஆக இருந்திருக்கணும் அதிசல வார்த்தை வரல அந்த ரெண்டு ட்ரெஸ் தலற்றி அவருக்கு கொடுத்தேன் யாராவது நன்மாராயம் சொன்னால் பிஷாரா நன்மாராயம் புஷாரா என்ன தெரியுமா நன்மாராயன் சொன்னவருக்கு ஏதாவது கொடுக்குறது நன்மாராய் சொன்ன ஏதாவது இது ஒரு நல்ல பண்பு யாரா நன்மாராய் சொன்ன உடனே தெரியும் அலமதுல்ல போயிட்டு வாங்க இந்த மாதிரி வார்த்தை சொல்ற எனக்கு தெரியுமா நம்ம கொடுக்கணும் கடமை கிடையாது ஆனா ஒரு ஒரு வாரா வந்து சொல்றாருன்னா நமது சந்தோஷம் உண்மையில சந்தோஷத்தை காட்டணும் இவர் வந்து எனக்கு சொல்ல வந்துட்டாரு இந்த லெவலே இருக்க கூடாது என்ன செய்ய அப்படியா சொல்றது என்ன சொல்லணும் அதுக்கு எதிரான எடுப்போமா இல்லையா அதே மாதிரி எப்படியாவது நல்ல செய்தி வரத்தான் போகிறது சொன்னுக்குமா நான் வேற இரண்டு போனேன் இப்ப போற நேரத்தில் நடக்கிறது கட்டம் போகின்ற சொல்லிட்டாச்சு என்ன செய்யறாங்க என்னை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அல்லாஹுடைய சந்தோஷமாக சொல்லிக்கொண்டிருந்தார் அடுத்த செய்தி மிக முக்கியமாக நீங்க நுழைந்தேன் நான் பள்ளிக்கூடம் இவ்வளவு நேரம் அவருக்கு சந்தோஷமா எங்க போறாரு போறார் நுழைந்தேன் உட்கார்ந்து இருந்தார்கள் சூழ முஹாஜர்கள் உட்கார்ந்து இப்ப ஒருவர் பே இந்த அவர்களோட அமர்ந்தாருக்கு ஒருவர் எழுப்பினார் எலும்பி என கிட்ட வந்தார் எழும்பி என்னிடத்தில் வந்தார் என்னை கண்டவுடன் என்ன செய்யறார் என்று சொன்னால் என்னை முசாபகா செய்து கை குலுக்கி எனக்கு வாழ்த்து சொன்னார் நல்ல செய்தான் அப்படின்னு ஓடி வந்து என்ன முசாபகா செஞ்சு சொன்னாரு வேற எந்த முகாஜிரும் எனக்கு எலும்பல என்ன என்ன வந்து ஓடி வரல வேறெந்த முகாஜிரும் அவரை தவிர வேறு யாரும் என்னிடத்தில் வரவில்லை வாழ்வு நான் என்றும் தல்ஹாவுக்கு அந்த நிகழ்வை மறக்க மாட்டேன் நான் தல்ஹாவுக்கு அந்த நிகழ்வை நான் மறக்க மாட்டேன் அப்படி என்றால் சோகமான கவலைக்குரிய சூழ்நிலையில் ஒருவர் எலும்பி நின்று தனக்குரிய ஆறுதலை வழங்கக்கூடிய அந்த நேரம் இருக்குது மனிதந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத நேரம் எல்லாரும் புறக்கணித்திருக்கிற நேரத்தில் ஒரு சோதனைக்காக ஒரு கஷ்டத்துக்காக ஒரு தோல்விக்காக புறக்கணிக்கிற நேரத்தில் கண்ணியமான ஒரு எ மனதுக்கு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி நடந்தாங்களே அந்த நேரம் இருக்கிறதே யாராலும் வேற யாராவது என்று சொல்லலாம் இருப்பவர்கள் சிறந்தவர்கள் வந்தவரும் சிறந்தவர் ஓடியவரும் சிறந்தவர் ஓடியவரும் சிறந்தவர் சொல்றார் வலா அன்சாலி இந்த வார்த்தை நடந்தோகங்கள் கஷ்டங்களை நினைத்துல ஒரு சந்தோஷத்தை உள்ளேன் அப்படின்னு மாலிக் ரதூன் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே கால காப் அடுத்தது ஆறாவது எல்லாம் பஷாரத் எப்படி செய்திருப்பாரு பலம்மா சல்லம் இல்லி சல்லு رسول وسلم قال ரசூல் மின் என்னை பார்த்து சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன நல்ல செய்தி தெரியுமாது உங்கள் தாய் பெற்றெடுத்த நாளில் இருந்து இது போன்ற ஒரு சந்தோஷமான நாளை நீங்கள் அடைந்திருக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் எப்படி உங்கள் தாய் பெற்றெடுத்த நாளில் இருந்து ஒரு சந்தோஷமான நாளை நீங்கள் அடைந்திருக்க மாட்டீர்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தி என்ன சொல்லுவது தெரியுமா அவர்கள் காபிபனு மாலிக்குடைய ஈமானை எப்படி புரிந்திருந்தார்கள் சொல்லுங்க மாலிக்கு பொருளாதாரம் கிடைக்கல வீடு கிடைக்கல சொத்து கிடைக்கல ஏதாவது பதவி பட்டம் கிடைக்கல ஒன்றே ஒன்று தான் கிடைச்சது சிறந்த ஒரு நாள் மர்ற அழைக்க முன்முக் உங்கள் தாய் பெற்றெடுத்த நாளில் இருந்து இப்படி ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யல வரல அது மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார்கள் என்றால் காபிபின் மாலிகுக்கு இதைவிட ஒரு சந்தோஷம் இல்லை என்பதை நபியவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அப்ப இது ஈமானிய பஷாரத் இது ஈமானிய பஷாரத் ஈமானிய செய்திபு மாலிக் அடைந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் ரசூல் சலலா உங்களுக்கு நல்ல செய்தி பெற்ற நாள் தொடக்கம் உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷமான நாள் எனது இருந்திருக்காது என்று ரசூல் சலாஹா சொல்றாரு அப்ப கேட்கிறார் அபிபின் மாலிக் அந்த நல்ல செய்தியை உள்வாங்கிற அந்த உச்சகட்டத்தை பாருங்க அவர் கேட்குறாங்க இப்ப நீங்க சொன்ன இந்த நன்மாராயம் இதெல்லாம் வந்து உங்கள் புறம் இருந்தா அல்லாவின் புறம் இருந்தான்னு கேட்டான் நீங்க நீங்க உங்கள் புறம் இருந்து சொல்றீங்களா அல்லாவின் புறம் இருந்துதா அப்படின்னு இது அல்லாவிடம் வந்த செய்தி உங்களுக்கு இது அல்லாஹுடைய செய்தி என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சலாஹாஹுடைய எப்படி இந்த புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு பாருங்க ஐந்து இல்லான்னு கேட்கிறாரு உங்களுடையல்லா அல்லாவிடம் இருந்தா அவங்களிடம் இருந்தா காலபல் அல்லாவிடம் இருந்து வந்த செய்தி என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை கடைசியாக அந்த சம்பவத்திலோட இன்னொரு முக்கியமான பகுதியை சொல்லி நான் கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அந்த நேரத்தில் காபிபின் மாலிக் ரதியோ அல்லாஹர் ரசூல்லா விஷயம் சொன்னார்கள் பெரும்பாலும் இந்த காபிபின் மாலிக் சொல்ற நேரத்தில் அந்த செய்தியை சொல்வது இல்லை அதனால சொல்லுறேன் ரசூல் சலாஹ் அவர்கிட்ட காபிபின் மாலிக் சொல்றாரு அல்லாவின் தூதரே அல்லாஹு எனக்கு வழங்கிட்டான் எனக்குடிக்கிறேன் போகலையோத்து என்னை தவுக்கை விட்டு தடுத்ததோ அந்த அல்லாவுக்கும் எனக்கு வேண்டாம் அதாவது நன்மார தெரியுமா சொன்னாங்க ஐம்பது நாளா பேசல இப்ப நீங்க எங்களோட பேசுறீங்க அதுக்காக வேண்டிய அவர் என்ன சொன்னாரு சொத்து சுகம் வீடு எல்லாம் என்னது அல்லாஹுடைய பாதையில் அப்படின்னு ரசூல் அவர்கள் அதாவது காபிபிடு மாலிக் ரவி சொல்கிறார்கள் சொன்னவுடன் சுபான் அல்லா போன்ற ஒரு தலைவர் கிடையாது நபியவர்களை போன்ற ஒரு நிர்வாகி கிடையாது ரசூலுல்லாஹி சலஅல்ல பதில் சொல்லுகிறார்கள் சொத்தையும் தர்மம் செய்ய வேண்டாம் ரசூல்லா என்ன சொன்னாங்க முழு சொத்தை தர்மம் செய்ய வேண்டாம் கொஞ்சத்தை கொஞ்சத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேர் நினைக்கிறார்கள் உச்சகட்ட உணர்வில் சொத்தையும் செலவழிக்க வந்தவற்றை ரசூல்லா சொல்றாங்க எல்லாத்தையும் செலவழிக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் எல்லாத்தையும் செலவழித்து உங்களோட குடும்பத்துக்கு வேண்டும் அது உங்களுக்கு நல்லது செலவழிக்க போனாரு மூன்று அது பெருசு பரவாயில்ல என்னங்க ரசூல்லி இஸ்லாமர்கள் இதுதான் இஸ்லாமில் ஆர்வ மூட்டி சொத்துக்களை பறிப்பதல்ல உங்களுக்குரிய பகுதியை வைத்துக் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரிகளே இந்த செய்தியை நாம் புரிந்து வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா இதுல நபித்தோழர்கள் அந்த நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன பாடுபட்டார்கள் என்ன போராடினார்கள் என்பதுதான் அதற்கு காவி விடு மாலை கடைந்த சந்தோஷமும் அவர் அதுல வைத்துக் அந்த ஞாபகமும் தான் இதுதான் நல்ல செய்தி ஒருவருக்கு நல்ல செய்தியை நாம் கொண்டு போய் சேர்ப்பதில் இருக்க வேண்டிய அந்த மனோநிலை அந்த போராட்டம் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது அன்புள்ள சகோதரர்களை இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த செய்தி எங்களுக்கு நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை நாம் ஒரு முறையை உருவாக்கி கொள்ள வேண்டும் சகோதரத்துவம் இருக்கிறதே அது மிக முக்கியமான ஒரு பகுதி ஈமானிய சகோதரத்துவம் மிக முக்கியமான பகுதி அந்த சகோதரத்துவம் பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு எந்த பெரியனும் இருக்கக்கூடாது முஸ்லிம் என்று பார்க்கிற நேரத்தில் இந்த அத்திவாரங்கள் தடைகள் இருக்க கூடாது அந்த மாதிரி வைத்துக் கொள்ளட்டும் எங்களுக்கு ஒரே பார்வை எல்லாரும் இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய அவர்களோடு சகோதரத்து